ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பண முறையை விரிவாகப் பார்த்து அந்த தர்ப்பணங்களை எப்படி செய்யணும் அதை செய்யாவிடில் நமக்கு என்னவிதமான பாப்பங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் அதில் இந்த சண்ணவத்தின்னு சொல்லக்கூடியதான இந்த தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களையும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதான பொறுப்பு இருக்குது அதாவது அமாவாஸ்யா யுகாதி மன்வாதி சங்க்ராந்தி வைத்திருதி வியதீபாத்தம் महालयं திச்ரோஷ்டகாகா அப்படின்னு இந்த எட்டு புண்ணிய காலங்கள்தான் ஷண்ணவதி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அமாயுக மனுக்கிராந்தி திருதிபாத்த மகாலயா அன்வஷ்டக்கியஞ்ச பூர்வேத்தியுகோ ஷண்ணவத்திய பிரகீர்த்தித்தா அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிச்ச முறையில் இந்த தொண்ணூற்றி தர்ப்பணங்களையும் ஒவ்வொருவரும் செய்யணும் அது எப்படியோ காலப்போக்கில் ஒன்று இரண்டு புண்ணிய காலங்களை மாத்திரம் நாம் செய்வது அப்படின்னு நடைமுறையில் வச்சுருக்கோம் ஆகையினால் இந்நாளில் என்ன ஆயிடுத்துன்னா நான் சன்னவதி ஆரம்பித்து செய்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்வதை கேட்க முடியிறது சன்னவதி தர்ப்பண முறை அப்படின்னு தனியாக இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுட்ருக்கோம் ஆனால் நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணங்களே தொண்ணூற்றி ஆறு வருஷத்திற்கு அதில் சிலது செய்கிறோம் சிலதை விட்டுவிடுறோம் இந்த விட்டு போனால் அதற்கான பாபங்கள் ரொம்ப ஜாஸ்தி முக்கியமாக பித்திருக்கர்மாக்கள் எப்போதும் விட்டு போகவே கூடாது மற்ற காரியங்களுக்கு கூட கவுன காலம் உண்டு கவுன காலம் அப்படின்னா சொல்லிய காலத்திலே அதை செய்ய முடியலன்னா தள்ளி ஒரு காலம் சொல்லியிருக்கு அந்த காலத்தில் அதை செய்துடலாம் அதற்கு தான் கௌன காலம்னு பேர் அது அநேகமாக அனைத்திற்குமே சொல்லியிருக்க இப்போ சந்தியாவந்தனமே கொஞ்சம் விட்டு போயிடுது எத்தனை சந்தியாவந்தனம் விட்டு போச்சோ அத்தனை சந்தியாவந்தனம் பண்ணணும் அனைத்து சந்தியாவந்தனங்களுக்கும் சேர்த்து ஒரே சந்தியாவந்தனம் என்பது கிடையாது ஒருவருக்கு பத்து நாள் சந்தியாவந்தனம் விட்டு போயிடுத்துன்னா பத்து பத்து காயத்ரி தபமாக செய்து பத்து சந்தியாவந்தனத்தையும் செய்யணும் பத்து நாள் விட்டு போயிடுத்துன்னா இருபது சந்தியாவந்தனம் பண்ணணும் மாத்தியானிகத்தையும் சேர்த்தால் முப்பது வரும் ஒரு மாதம் விட்டு போயிடுத்துன்னா தொண்ணூறு வரும் ஒரு வருஷம் விட்டு போயிடுத்துனா இப்படி சேர்த்து சேர்த்து செய்தாகணும் ஆனால் இந்த பித்திருக்கர்மாக்கள்லே ஒரு புண்ணிய காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு பிதிருக்கர்மா விட்டுப்போனால் அது விட்டுப்போனது தான் அதை பிறகு சேர்த்து செய்ய முடியாது அது அமாவாசை தர்ப்பணமாக இருந்தாலும் சரி மாசப்பரப்பாக இருந்தாலும் சரி தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து செய்ய வேண்டிய சிராதமாக இருந்தாலும் சரி ஆகையினாலே தான் அதை விடக்கூடாதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி காண்பிக்கிறது அதை விட்டுட்டால் நாம் பிதகர்மாவை விட்டதுங்கிற தோஷம் ஒன்று நித்தியமாக சொல்லப்பட்டதே விட்ட பிரத்யபாயம் அப்படிங்கிறது இரண்டு வேதம் நமக்கு பிறப்பித்த உத்தரவை மீறுவது அப்படிங்கிறது மூணு இந்த மூன்று விதமான பாபங்களினாலே தான் நாம் நிறைய வியாதிகளோடு நாம் கஷ்டப்பட வேண்டி வருது நித்தியம் சதா யாவதாயு நதாச்சி அதிக்கிரமேத் இத்தியுத்தாதிக்கிரமே தோஷேரத்யச்சோதனாத் நித்யம் கட்டாயம் செய்து ஆகணும் அப்படின்னு எதை தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறதோ அதை மீறவே கூடாது மீறக்கூடாதுன்னா கட்டாயம் செய்துதான் ஆகணும் யார் அதை மீறானோ அவன் நித்தியத்தை விட்டான் அப்படிங்கிற தோஷம் ஒன்று வேதத்தை அவமானம் செய்தான் என்கிற தோஷம் இரண்டு இவைகள்னாலே நாம் பலவிதமான நோய்கள்னாலே திண்டாட வேண்டி ஆனால் சில காரணங்கள்னாலே சில புண்ணிய செய்யாமல் போனால் அப்போது என்ன செய்யலாம் சில ஜபங்கள் மந்திரங்களை நமக்கு காண்பிச்சிருக்கு அதாவது ஒரு புண்ணிய காலம் விட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கணும் அதாவது ஒரு நோய் வந்துட்டது ஒரு வியாதியினாலே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்படியாக ஆயிடுத்து அப்போது புண்ணிய காலங்கள் வந்தால் அப்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றும் ஆசௌச்சம் பிறப்புத்தீட்டு அல்லது இறப்பு தீட்டு காலங்களில் வரக்கூடியதான புண்ணிய காலங்கள் செய்ய முடியாது அப்படி விட்டு போன புண்ணிய காலங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு முறை செய்ய முடியும் அன்றைக்கும் நமக்கு செய்ய முடியிற நிலையில் இருந்தும் அந்த புண்ணிய காலத்தையும் நாம் செய்யலை மறந்து போயிட்டது அல்லது தெரிந்தே நாம் விட்டுவிட்டோம் அப்படிங்கிறது மூணு இப்படி மூன்று பிரிவுகள் இருக்குது அதாவது ஒரு ஆசோச்சத்தினாலே ஒரு புண்ணிய அனுஷ்டிக்க முடியல அப்படின்னா அதனாலே பாபம் கிடையாது ஏன்னா அங்கே ஒரு சூக்மம் இருக்குது ஒரு ஆசோச்சம் இருக்குது ஒரு பத்து நாள் தீட்டு நாம் தீட்டில் இருக்கோம் அப்போது அமாவாசையோ மாசப்பிறப்போ ஒரு புண்ணியகாலம் வந்தால் அந்த புண்ணியகால தர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை செய்யக்கூடாது அப்போது விட்டு போன பாபம் வராதா அப்படின்னா வராது ஏன்னா ஒரு ஜீவனை உத்தேசித்து நாம் ஒரு தீட்டு காத்துன்ட்ருக்கோம் அந்த ஆசூச்சத்தினாலேயே இந்த தர்ப்பணம் செய்ததாக ஆயிடுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒரு ஆசூச்சம் நாம் இருந்துட்டுருக்கோம் அப்படின்னா இந்த ஆசூச்சத்தில் இருப்பதே நாம் அந்த தர்ப்பணம் செய்ததாக ஆயிடுறது ஆகையினாலே அசூச்ச மத்தியத்தில் அமாவாசை புன் மாசப்பிறப்பு போன்ற புண்ணிய காலங்கள் வந்தால் விட்ட பாபம் கிடையாது அது பிறப்பு தீட்டாக இருந்தாலும் இறப்பு தீட்டாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற பொழுது சில புண்ணிய காலங்கள் விட்டு போகிறது அன்றைய தினம் மெளனமாக இருக்கணும் ஆஸ்பத்திரியில் மெளனமாக இருக்கணும் கூடிய வரையிலும் சாப்பிடாமல் இருக்கணும் மருந்துகள் சாப்பிடலாம் அந்த மருந்துக்கு உறுதுணையாக என்ன ஆகாரம் அதை பண்ணலாமே தவிர வெறுமனே பழம் பழங்கள் சாப்பிட்றது ஹார்லிக்ஸு சாப்பிடுவது அப்படிங்கிறது கூடாது அப்படி உபவாசத்தினாலே அந்த புண்ணிய காலம் விட்டு தோஷம் போய்டுறது பாபம் போய்டுறது தெரிந்து அல்லது மறந்து ஒரு புண்ணிய காலங்கள் விட்டு போனால் நமக்கு இந்த மந்திரங்களை நமக்கு காண்பிச்சுருக்க சில வேத ருக்வேத மந்திரங்கள் இருக்குது எஜுர்வேத மந்திரங்கள் இருக்குது அப்படி வேதத்திலிருந்து மந்திரங்களை நமக்கு எடுத்து காண்பிச்சிருக்க அந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட ஆவர்த்தி ஜபம் செய்யணும் அப்படி ஜபம் பண்ணினால் அந்த விட்டு அந்த பாபமானது விலகும் பிறகு அடுத்த தடவை அந்த புண்ணிய காலம் வர்ற பொழுது நாம் முழிச்சுண்டு அதை செய்யணும் இந்த மந்திரங்கள் மந்திரங்கள்லாம் இருக்கே அப்படிங்கிறதுனால நாம் வழக்கமாக செய்யக்கூடிய அமாவாசையை மட்டும் செய்து கொண்டு மற்ற புண்ணிய காலங்கள்லாம் வரும்பொழுது அந்த மந்திரத்தை ஜபம் செய்துண்டே இருக்கேன் அப்படின்னு செய்யக்கூடாது ஒரு தடவை அல்லது இரண்டு விட்டு போனால் அந்த மந்திரங்களை சொல்லலாமே தவிர அந்த மந்திரங்களே தர்ப்பணம் செய்ததாக ஆகாது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு பரிகாரம்னு நமக்கு காண்பிச்சிருக்கா அந்த பரிகாரம் என்பது என்ன செய்யறது அப்படின்னா அதில் ஒரு சூக்மமான விஷயம் இருக்குது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்